வணக்கம் நண்பர்களே நற்றின நெரிப்பாற்று கலை செல்வம் நீதி பகுதி இருநூற்று இருபத்தி இரண்டை வழங்குவது சென்னை அரவிந்து டம்பிடர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் ஏன் செவரஸ் நேப்ச இப்படி அசைக்க முடியாம நம்பிட்டே இருக்காரு நம்பிட்டே இருக்கின்ற ஒரே ஒரு சந்தேகம் தான் ஆனா இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் நாளுக்கு புது புது சந்தேகங்கள் இப்ப அவரோட உயிரை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பல சந்தேகங்கள் ஏன் எங்களுக்கு இந்த நாலு பொருளை கொடுத்தாரு அந்த டெலிமினேட்டர் வச்சு நான் என்ன செய்ய போறேன் யில் த பாட் அந்த புக்கு அது சும்மா கதை புத்தகமா இருக்கு குழந்தைங்களுக்கான கதை புத்தகமா அதை படிச்சு நாங்க என்ன செய்ய போறோம் அதுவும் அரிமியானி படிக்காத ஒரு புத்தகத்தை ரான் படிச்சிருக்கேன்றது இன்னொரு ஆச்சரியமா இருக்கு சேரது போத்தும் எனக்கு இந்த ஸ்னிச்சை கொடுத்த கதை வச்சு நான் என்ன செய்ய போறேன் அந்த கிரைஃபண்டோட வாழை கொடுக்க முடியாதுட்டேங்க என் டம்பிள் இருக்கு அறிவு இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா மினிஸ்டர் இதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியாதா எல்லாம் தெரியுமே தெரிஞ்ச என் இப்படி பண்ணியிருக்காரு எனக்கு உண்மையிலே இந்த வாழை கொடுக்கணுன்னா நான் புனச்ச ஃபுல்லாக அவர் ரூமில் தான் இருந்தேன் எனக்கு ப்ரைவேட் லைசன்ஸ் எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு கூப்பிட்டு கூட்டு சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு வாழ்ட மொட் கதையை சொல்லிட்டு இருந்தாரு பின்னாடி பக்கத்துல தான்ப்பா கேஸில் இருந்தது இந்த வாள் அப்பயே இந்த வாழை எடுத்து கொடுத்துருக்கலாமே எனக்கு கொடுக்கணும்னா என்ன ஒரே குழப்பமாக இருக்கு இந்த பத்தி தலையும் புரியல வாழும் புரியலன்னு ஹாரி ஒரே குழப்பத்தில் இருக்கிறான் அங்கே ரான் ஜாலியாக டெலிமினேட்டர் எடுத்து இருக்கிற லைட்டெல்லாம் அணைச்சி அடைச்சி திரும்பவும் போட்டு போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுருக்குறேன் அளவு போங்கடா நீங்களும் உங்கள் டெலிவரி ஏற்றோம் எதுவும் கொடுத்துருக்காருன்னு விளையாண்டுருக்கீங்க ஏதோ விளையாட்டுச்சாமா போச்சு ஏதோ காரணமாக கொடுத்துருக்காருன்னு மாதிரியே தோணுதா நான் என்ன கொடுத்துருக்காருன்னே தெரியடா அப்படின்னு ஹாரி சொல்கிறேன் ம் இந்த புத்தகத்தை வச்சு நான் என்னப்பா செய்கிறேன் போர் அடிக்குதுப்பா இதுக்கு நான் அந்த ஆர்த்தடாக்ஸ் புத்தகத்தை யாரு கொடுத்துக்கலாம் அவரு அதை கொடுத்துருந்தா இவங்க கொடுத்துருக்கமாட்டா எங்கள் கையில் ஆனால் நான் எடுக்கிற மாதிரி வச்சுட்டார என்ன ஒன்றும் புரியல அவர் இறந்தோட ஈஸியா எடுக்கிற மாதிரி வச்சிருந்தாரு ஹார்டாக்ஸ் அது மூலமா இந்த உயில் மூலமா எனக்கு பாஸ் அவுட் பண்ணல இதை வந்து உயிர் மூலமா பாஸ் பண்ணிருக்காரு மாட்டாங்களே ஆனா அந்த விஷயத்துல நான் ஏமாத்திட்டேன்பா ஏமாத்திட்டியா உனக்கு தெரியாது நான் முதமலை குட்டிச்சில ஜெயிக்கும் அந்த ஸ்னிச்சு எப்படி பிடிச்சேன்னு தெரியல நீ கையால பிடிக்கல வாயால் அப்படி கவி பிடிச்ச கை அப்படி கீழே ஊன்றதுக்கா வேகமா உள்ள போயிட்டு இருந்தியே அண்ணா அது என்னோட கையனே என் வாயில இருக்க தோலை தானே இப்ப பிடிக்கிறேன் பார் அப்படின்னு அந்த ஸ்னிச் எடுத்து வாய்க்கிட்ட போய் வாயில பொண்டு போய் வைக்கிறான் ஒண்ணும் ஆகல இதுக்குதான் சொல்லிட்டு இருக்கும் அப்படியே ஷாக்கில் பாக்குறான் ஏதோ எழுத்துக்கள்லாம் வருது தலைவரோட டம்பிள் அப்படியே சரிஞ்ச கையெழுத்துல வருது போது துறப்பேனா என்ன எழுதியிருக்கான்னு எதுவுமே திறக்கல என்னடா முடியும் போது திறக்கும் ஐயோ எதனால நேரடியா சொல்ல மாட்டாங்களா குழப்பத்தை கூட்டிக்கிட்டே இருக்காது அந்த டம்பிட்ரு எப்போ முடியும் என்ன துறக்கணும் என் முடிகிறது எப்படி இந்த ஸ்னிச்சுக்கு தெரியும் ஒன்றுமே புள்ளியடா எனக்கு அப்படின்னு ஹேரி எல்லாம் இன்னும் குழப்பத்துல இருக்கிறாங்க மறுநாள் வந்தது பில்லுக்கும் ஃபுல்லருக்கும் கல்யாணம் அதனால் எல்லாம் ஹேரிய எல்லாம் ஹேரி மார்வே மார்வேஷம் போட்டிருக்கான் டேய் நீ என்னோட தூரத்து சொந்தக்கார பையன் பார்னி சரியா இங்கே பக்கத்தில் கேட்போர்டு ஒரு பையன்ட்டு வந்து அவனோட முடியை திருடிட்டு வந்து பாலிஜூஸ் போஷனில் போட்டு ஒன்று அந்த ஆள் மாதிரி மாற்றியிருக்கோம் நீ ஒரு பெரியாளு பார்னி சரியா உன் பேர் எல்லாரும் இப்படிதான் சொன்னேன் எங்களோட தூரத்தை சொந்தத்துக்காரன் சரியா யார் யார் எப்ப அவர் வாங்கன்னு தெரியாது பாதுகாப்பு காரணக்காக மாத்தியிருப்பான் அப்படின்னு ராணி சொல்லியிருக்கான் எல்லாரும் உட்காந்து எல்லாரையும் வரவேத்துட்டு இருக்கிறாங்க ஆ எங்கள் வாங்க வாங்க அப்படின்னு ராணி அழிய கூப்பிடான் ஏ யாரி தெரியல வர இருதான் நம்ம ஃப்ரெண்டு லூனாவோட அப்பா ஓ வாங்க வாங்க வாங்க நீங்கதான் இந்த குவிப்ளர் மேகசீன் எழுதுறவரில் வணக்கம் வணக்கம் ஓ யாரும் விளிக்கிறீங்களா நான் தான் பார்னி உள்ள வாங்க அப்படியே லூனோட அப்பா அப்படியே பாக்குறாரு இவர் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே தூரத்து சொந்தக்கார எங்கிள் இப்பதான் வந்திருக்காங்க கல்யாணத்துக்காக சரி சரி சரி சரி எல்லாரும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க இந்த மண்டபத்தை சுத்தி சுத்தி கிட்டத்தட்ட நூறு யார்டு ஃபுல்லா மினிஸ்டியோட பாதுகாப்புல இருக்கு மாய பாதுகாப்புல அப்ப லூனாவும் பின்னாடி வந்து ரகசியமா ஹரிய கூட்டத்துல கூடுப்பா பார்த்து ஹாரி எப்படி இருக்க எப்படி உனக்கு தெரியும் உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்ததே தெரியுதே நீதான் நல்லா மார்வேஸ்ட்ல சூப்பரா இருக்கு சரி சரி நான் வந்து டான்ஸ் ஆட போறேன்பா அவளும் அந்த முன்னோர்ல எல்லாரும் டான்ஸ் ஆடி இருக்காங்க அங்கையும் போறான் ஹேரி எப்படி பாக்குறான் லூனோட அப்பா கழுத்துல ஒரு செயின் போட்டிருக்காரு இது என்ன வித்தியாசமான ஒரு அடையாளம் அந்த செயினில் இருக்குது அப்படியே அந்த அடையாளத்தை பார்க்குறான் மூணு அப்படி முக்கோண வடிவத்தில் ஒரு அடையாளமா இருக்கு இது என்னது என்னப்பா அது பார்த்துட்டே இருக்கிற இல்லை இதுன்னு இது யாரோட செயின்னு அந்த அடையாளத்தை பார்த்து பார்த்தது இல்லையே அது வித்தியாசமான அடையாளம் தான் சரி சரி நான் தான் பல புத்தகங்கள்லாம் எழுதுவேன் பல புத்தகங்கள்லாம் படிப்பேன்ல எனக்கு பிடிச்ச அடையாளம் பாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் ஓடி வந்து இறங்குறான் அப்படின்னு ஹர்மியானி ஓடி போறான் ஹாய் கிரம் எப்படி இருக்கிற அப்படின்னு பிக்டர் க்ரம் வந்திருக்கான் மூணு வருஷத்துக்கு முன்னே ட்ரைவர் சார் டூர்னமெண்ட்ல பார்த்தது அவனை பார்த்துன்னே நம்ம ரானுக்கு காது செவக்குது அப்படியே ராணுக்கு எப்பயுமே கோவப்பட்டா கோவம் வந்துச்சுன்னா காது செவக்கும் ஹர்மியானி கிரம்ம பார்த்து பேசும்போதெல்லாம் ராணுக்கு காது செவக்குது என்னடாது ஏ என்ன கோவம் வருது க்ரம் கூட பேசினா அவன் பேர் ஃப்ரெண்டு வரா பேசிட்டு போறா அல்ல என்ன இருக்கு ஏதோ மூணு வருஷத்துக்கு முன்னாடி புக்ல ஏதோ பேப்பர்ல தப்பு தப்பா எழுதியிருந்தாங்கன்றதுக்காக நீ அப்படியே நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஹாரி கேட்கறான் ஹலோ ஹலோ ஹாரி அப்படின்னு கிரம் கூப்பிடான் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு மைக்ல குரல் கேக்குது யார் அவரு கல்யாண மண்டபத்துல பேச வந்திருக்காருன்னு பார்த்தா டம்பிள் இறந்த அன்னைக்கு பாடி அடக்கப்படும்போது அன்னைக்கு மைக்கில் அந்த ஃபங்க்ஷனை ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு பேசினவர் இதே ஆளா இந்த ஆளை ஏன்டா கூட்டம் இருந்தாங்க அவரெல்லாம் வந்த புது தம்பதிகளை வாழ்த்துற மாதிரிலாம் பேசிட்டு அவங்களுக்கு அந்த கல்யாண சடங்குகள்லாம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சடங்குகள்லாம் முடிஞ்சோடனே எல்லாம் டான்ஸ் ஆட போயிட்டாங்க அப்போ க்ரம்மை ஹாரிக்கிட்ட தனியாக வந்து எனக்கு அந்த ஆளை சுத்தமாக பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறான் யாரப்பா அவன் கை காட்டான் கிரம்மை லூனோட அப்பா தெரியுது அவருக்கு என்னப்பா அவனுக்கு பிரச்சனை அந்தால் கழுத்து இருக்கிற சிம்பிளை பத்தியா அந்த அடையாளம் அதுல என்ன இருக்கு ஒரு முக்கோணுடைய சிம்பிள் ஏ அந்த சிம்பிள் பத்தி தெரியாது அவனுக்கு அது கிண்டல் வாழோட சிம்பிள் கிண்டல் என்னடா சொல்ற அவன் தீய சக்திகளுக்கு தலைவலா எந்தவதாச்சு டம்பிட்டு தானே அவனை தோக்கடிச்சாரு ஆமா இது கிண்டல் வாழோட சிம்பிள் கிண்டல் மட்டும் இல்ல ஆலி முன்னாடி மந்திரக்கோல செஞ்சுட்டு இருந்தானே கிரோரவிச் அவனோட சிம்பிள் அவன்கிட்ட இருந்து உருவானது இந்த சிம்பிள் ஏ இந்த சிம்பிளுக்கு என்னடா அர்த்தம் ஏய் கிரம் வாடா வாடா சும்மா இங்க நின்று இருக்கவா டான்ஸ் ஆட போல வா வா எழுத்துட்டு போறாங்க ஹாரியோட ஒரிஜினல் உருவத்துல இருந்து தான் அவனையும் டான்ஸ் ஆக எடுத்துட்டுப்பாங்க ஆனா பார்னி வேற உருவத்தில் இருக்கிறதுனால யாரும் கோப்பில்ல என்னடா இந்த சிம்பிளுக்கு அர்த்தத்தை கேட்டதுக்குள்ள சொல்றதுக்குள்ள போயிட்டாங்க ஒண்ணும் புரியலையே ாந்திலே சுத்தண்டுபிடிச்சு ஹலோ பார்னி எப்படி இருக்கீங்க என்ன தெரில அப்படின்னு முழிக்கிறான் நாம் பார்னி இல்லையம்மா பார்னி என்று கூட ஏதாவது பேசினதை வச்சு சொல்லிட்டு இருக்கீங்களே இல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்ல கொஞ்சம் தலையெல்லாம் சுத்தது யாருன்னு தெரியலீங்களேம்மா நான் தான் ஆண்டி முறியல் உனக்கு தெரியல என்ன பக்கத்துல உட்காரங்க ஆஹ் சொல்லுங்க ஆண்டி எப்படி இருக்கீங்க எப்படி வாழ்க்கை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சர்வசர்மா பேசாருவீங்களா உட்காரு உட்காரு ஒரு வயசான இருந்து உட்கார்ரு தெரியாது தெரியாரு பார்னி உனக்கு இவர் தான் நம்ம நியூஸ் பேப்பர்ல டம்புள் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாரு டம்புளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆமா ஆமா ஆமா பார்னி என்ன டோஸ் தப்தப்பா பேசுறீங்க டம்பிள் பத்தி இப்படி ரொம்ப நல்லவர் ஓரா புழுவிருக்கீங்களே அப்ப ரீட்டாஸ் கிட்ட சொன்னாதான் பொய்யா ஏன் நண்பனை பத்தி எனக்கு தெரியுமா ஏன் நண்பனை பத்தி எனக்கு தெரியும் அப்ப அவர் சின்ன வயசுல கிண்டல் வாழ் கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாரு அதே ஏன் சொல்லலே பார்னியா இருக்கிற ஹாரி பாட்டோட ஷாக்கா டம்பிள் கிண்டல்வாலும் சண்டை போட்டு டம்பிள் ஜெயிச்சாருன்னு தான் சொல்றாங்க ா இல்ல அது ஒரு கொஞ்சம் பேசிக்கிட்டாங்கம்மா ஏன் மறைக்கிற தம்பிடு கிண்டல் வாழ் பிரெண்டா இல்ல தம்பிளோட தங்கச்சியை பத்தி உனக்கு என்ன தெரியும் தமிழரோட தங்கச்சி மரியான பத்தி என்ன தெரியும் சொல்லு பாப்போம் இல்ல அவங்க ஸ்க்விப் உனக்கு தெரியுது ஏன் அதெல்லாம் மறைச்சிப் மாய உலகத்தை உங்களுக்கு மாயக்கலைகள் சரியா வராதே நம்ம பள்ளியில பில்ச் அப்படிப்பட்டவர் தானே ரொம்ப மற்றவங்க ரொம்ப கேவலமா நடத்துறதுனால ரொம்ப தாழ்வுமான பன்மையான இருப்பாரு அப்படின்னு ஆடிக்கு ஏன் வருது அதெல்லாம் மறைச்சவன் தானே டம்பிள்டர் அவளை நார்மல் சாதா மக்களோட பள்ளியிலையும் சேர்க்கல இந்த பள்ளியிலையும் சேர்க்கலை அவளை குணப்படுத்துறதுக்கு எந்த ஸ்டெப்ஸையும் டம்பிள்டர் எடுக்கலையே அதை அப்படியே மறைச்சு மறைச்சு தாந்தா பிரியாள் மாதிரி காட்டிட்டு இருந்தான் இதெல்லாம் ஏன் நீங்க மறைக்கிறீங்க இல்ல அதுக்குதான் காரணம் இருக்குமா என்ன காரணம் நான் ரீட்டா ஸ்கீட்ரோட புக் வெளியே வர்றதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் நியாயமான சந்தேகம் தான் அந்த மரியானாவ வீட்டுக்குள்ள அடைச்சடைச்சு வச்சிருந்தது அவளை வெளியே காட்டிக்காம வச்சுக்கிட்டது டம்புள் சின்ன வயசுலயே சாதா மக்கள் எல்லாம் வெறுத்தவராதான் எனக்கு தோணுச்சு அங்க அப்பா ஜெயில போனாரே அங்க அப்பா ஜெயில போன தப்புன்னு டம்புள் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா எதனால ஜெயில போனாலும் தெரியுமா உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா நீங்க தேவையில்லாம டம்பிள் பத்தி அவதூறு பரப்புறீங்க என் நண்பை இறந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க என்ன பேசுறோம் இதெல்லாம் நான் பேசல டம்பிள் கூட சின்ன வயசுல அவர் இருந்தாரே காட்ரிக்ஸ் ஹாலோ இப்ப அங்க தங்கிட்டு இருக்க பொதில்டா பேக் ஷார்ட் அவங்க கிட்ட இருந்து அந்த உண்மை எல்லாம் எங்களுக்கு தெரிய தமிழோட கடந்த வாழ்க்கையெல்லாம் பத்தி அங்காணி பல வரலாறுகள் பல கடந்த கால வரலாறுகள் தெரிஞ்சவங்க அவங்கதான் தமிழ்ரை பத்தி பல உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்ற சின்ன வயசுல அங்கதான் தங்கிட்டு இருந்தா தெரியுமா அவரோட அன்னை கென்றாவும் தங்கச்சி மரியானாவும் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட வீட்டை மாத்தினாரு பர் கூட இவ்வளவு நாளா இருந்திருக்கும் நம்ம அப்பா அம்மா கூட நம்ம வாழ்ந்த அதே தெரு அதே காட்டு சாலதான் தம்பி டம்பிள் தங்கியிருக்காரா தங்கச்சி அம்மாவும் இறந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டை மாத்தினாரா எதுக்கு மாத்தினாரு ஏன் வீட்டை மாத்தாருன்னு கூட நீ சொல்ல மாட்டேன் அங்க ஏதோ நடந்திருக்கு அதை மறக்கணும் தான் டம்பிள் வீட்டை மாத்திருக்காரு அவங்க அம்மா அவங்க தங்கச்சியோட மரணத்துல ஏதோ சந்தேகம் இருக்கு அவரும் கிண்டல் வாழ அந்த இடத்துலதான் ரொம்ப நண்பர்களா இருந்திருக்காங்க அப்ப டம்பிள்ற தீய சக்திகள் பத்தி பல விஷயங்கள் தீய சக்திகளை நோக்கி ஈட்ட ஈர்க்கப்பட்டிருக்காருன்னா பல பேருக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கு சரியுமா ஏதோ பெரிய நல்லவர் சாதா மக்கள்லாம் நேசிக்கிற அவரு அன்பு அன்புன்னு பேசுறவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஐரி குறைய குழப்பமா இருக்கு என்னடா அவரு என்கிட்ட எந்த உண்மையுமே அவர் சொன்னது இல்லையே அந்த சிம்பிளை பத்தி எல்லாம் தப்பா சொல்றீங்களே இந்த முக்கோண சிம்பிள் அந்த சிம்பிளை டம்பிள் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா அந்த அடையாளத்தை தமிழ் கூட நேசிச்சா தெரியுமா அந்த அடையாளத்தை ஃபாலோ பண்ற பாவிகளை நோக்கி தமிழ் ஈர்க்கப்பட்டு அவங்களை பண்ணிருக்காரு தெரியுமா இருக்கும்போதே ரொம்ப டயர்டா இருக்குப்பா டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி அப்படின்னு வந்து பக்கத்துல இருந்து உட்கார்றா அப்படியே எல்பி ஸ்டோர் அப்படியே முடிக்கிறாங்க பேசலாம் பார்த்து என்ன பார்னி இவங்களோட பேசிட்டு இருந்தியா டான்ஸ் ஆடவா நீ ஏன் ஆடி ஆடி டயர்டா இருக்கிற அப்படி ஏ என்னாச்சு உன் முகம் எப்படி வாடிப்பா இருக்கு அப்படின்னு நேர்மையான கேட்குறா ஹேரியோட முகம் டம்பிடுற பத்தின பல தகவல்கள் கேட்டு அப்படியே ஷாக்குல இருக்கு ஆனா அதுக்கான பதில ஹாரி சொல்றதுக்குள்ள ஒரு உருவம் வந்து மண்டபத்தின் நடுல வந்து கொதிக்குது அப்படியே ஒரு பறவை போல ஒரு உருவம் பார்த்தா ஹாரிக்கு தெரியுது இது நம்ம கிங்ஸ்லியோட பேட்டனர்ஸ் ஆச்சு ஏதோ தூதுவர் ஆண்டுச்சு பேட்டர் வந்து டிமெண்டஸ் அடிச்சு விளட்டுறக்கா மட்டும் யூஸ் பண்றது இல்ல நம்ம உலகத்துல தூது ஊர்களா கூட அனுப்புறாங்களே என்ன தூது செடிவர் வந்திருக்கார் எல்லாரும் அப்படியே திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க அதுல வந்து குதிச்சோடனே அப்படியே டான்ஸ் அப்படியே பாரி நின்றுச்சு அந்த உருவம் பேச ஆரம்பிச்சிருக்கு மாய அமைச்சகம் விழுந்தது கொல்லப்பட்டார் அவர்கள் வருகிறார்கள் ஓடுங்க ஐயோ ஓடுங்க மினிஸ்ட்ரி ஓடி விழுந்துருச்சு எல்லாரும் ஓடுறாங்க எல்லாம் மந்திரக்கோலை எல்லாம் எடுக்கிறாங்க ஹாரி ஹர்மியானி எல்லாம் மந்திரக்கோளை எடுக்கிறாங்க போட்டேகோ அப்படின்னு எல்லாம் சொல்லி பாதுகாப்பு படலங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க ஏன்னா மினிஸ்ட்ரி கீழே விழுந்து அந்த மினிஸ்ட்ரியால உருவாக்கப்பட்ட அந்த பாதுகாப்பு ஜோன் எல்லாம் உடைஞ்சிருச்சு தொடரும்